நாச்சினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சேமியா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் சேமியா ஒன்றை கரண்டி சர்க்கரை ஒன்றை கரண்டி பால் அரை லிட்டர் முந்திரை தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் தூள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை கற்பூரம் சிறிது அளவு முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிரும் வானல் காய்ந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருக்கினதும் இந்த சேமியாவை போட்டு அதில் வறுத்த எடுத்து வச்சுக்கலாம் அதில் வறுத்த சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுடுவோம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி ஸ்டவ் துவச்சிட்டு இந்த சேமியா வேக விடுவோம் தண்ணியில் வேகட்டும் அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஸ்டவ் துவச்சிட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் நெய் ஊற்றி நெய் உருகினதும் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சிடலாம் இந்த சேமியா வெந்த உடனே பால் அதில் கலந்துரும் பால் கலந்து நல்லா பாலும் சேமியாகவும் மிக்ஸ் ஆகட்டும் ஒரு நாள் ஒரு கொதி வரட்டோன்ட்டு சர்க்கரை எடுத்து கலந்துருவோம் சர்க்கரை கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் சர்க்கரை கரைஞ்சி வந்த உடனே இந்த பச்சக்கரை பொறுத்து நல்லா கையில் நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் போட்டால் போகிறோம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு சிட்டி கழுவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சை பொறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதில் கலந்து விட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சேமியா பாயசம் தயார் டை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்